வெற்றிவேல் ஹரோ ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் கயமுகன் வதைப்படலம் ஏகா நிற்புழி ஏந்தல் கீழ்த்திசைமாகபியன் கலத் எனக்கு ஆகாயத்தின் அமர்ந்து போற்றுவான் நூற்று பத்து நுவன்றதோன்முகன் மூற்றைக் கையினன் மொயம்பிராயிரன் சீற்றத்துப்புருத்தீய சிந்தையான் கூற்றத்துக்கொரு கூற்றமேயனான் பொன்னார் ஏமபுரத்து ஏமபுரத்துவைகளும் மன்னாய் வாழ்பவன் மாறு கொண்டு தன் முன்னாய் எய்து முனிந்து போர் செய்ய ஒன்னார் இன்றி உழங்கு உறைந்துளான் கருமேகங்கள் கரித்து வாரி உண்டு குருமேறு ஓடுமுறற்ற ஓச்சுவான் பெருமேதக்க பவம் செய்ற்றியான் செருமேல் கொண்டிடு சிந்தை பெற்றுளான் மஞ்சார் வேளம் வனத்தில் வல்லுளி எஞ்சா வெவ்வரியாளி வல்லியம் அஞ்சாறாயிரம் அங்கை கொண்டுணா செம்சோரிப்புனல் சிந்தும் வாயினான் காசைப்போது கடுத்த மெய்யர் தென்னாசிக் காலர் ஓர் ஆயிரத்தம் பாசத்தோடு பயின்று சேர்ந்தென வீசித் தூங்கும் வியன் துதிக்கையான் வாணாழக்கினன் வாயும் எல்லையான் ஏணாள் அத்திசை ஏகும் வீரனை காணான் இன்று கனன்று சாலவும் சேனான் இன்னன செப்பி ஏகுவான் மிக்கார்காவல் விலங்கினீயிவன் புக்காய் மாயை புகன்றுழாய்கொலோ அக்கால் தானும் எம்மானை நீங்கியே எக்காலத்தினும் ஏகவல்லதோ வரியராகிமயங்கும்பானவச் சிரியார் வைகிய சீரில் ஊரென குரியா வந்தனை கோதில் இந்நகர் அரியாயோ நமதானையாற்றலே மூண்டு ஏகுற்றனின் மொய்சினத்தினேன் மாண்டே போயினை வல்லை நீ இனி மீண்டே போம் திறம் இல்லை மேல் உனக்கு ஈண்டே மாய விழைத்த எல்லையே சூராழ்கின்றதுவோர் தொல்லை மாநகர் சேரா நின்றனை சீருகேசரி பேரா எல்லை ஓர் பீடின் மாண்பினை ஆராய்தற்கு வரும் கொல்லாற்றலால் தொடுநேமிக் கடல் துண்ணெனக் கடந்திடை சேர்கின்ற இலங்கை நீங்கியே கடிதே இன்னகர்கான உன்னியே அடைவாய்த்தேவர் கணத்துளாரை நீ திருத்தம் கண் அகல் தேவர் தம்முழும் விருத்தன் போலும் மிகத் துணிந்து நீத்தன் போந்தனை ஒன்று ஓர் வாழோடே வரத்து என் எவ்விடைமாயை கற்றுளாய் அயின்ற நம்பனோமாலானோ வனசத்தில் அண்ணலோ பாலார் தந்தி படைத்த கள்வனோ மேலாரெங்கு உனை விட்ட தன்மையார் சுற்றா நின்றனை சூழ இன்னகர் ஒற்றாய் வந்தனை போலும் உந்தனை மற்றார் உய்தனர் வந்தது என்கொலோ விற்றாய் நின் உயிரியங்கண் உயிரினி சிறையில் பட்டுழல் தேவர் செய்கையை அறிகுற்றிந்திரன் ஆளை ஆகியே நெறியில் போக நினைந்துழாய்க் கொல் ஆங்கு உருகு இதுவும் குறிப்பதோ விண்தோயும் கனல் மேவும் எல்லையின் மாண்டோய்ப் பூளை மறுத்தன் உய்தன பண்டே நொய்யை படும் திறத்திவன் கொண்டே வந்தது கொல்லும் வல்வினை முன்னம் நம்பி முற்றுமாற்றியே கிண்ணம் கொண்டு கரந்த கீழ்த்திசை மன்னன் பாலருவாருளன்றி நீ இன்னும் அஞ்சலை என்னை எண்ணலாய் கொல்லா நிற்பதோர் கூற்றமேயெனச் செல்லா நின்றின திண்ணியேன் முனம் நில்லாய் எங்கடா நீங்குவாய் எனா ஒல்லான் ஓதி உறப்பியேகினான் வந்தாள் கொண்ட மதக்கயாசுரன் சென்றான் இன்னன செப்பி இம்மொழி நன்றாள் என்று நகைத்து நோக்கியே நின்றான் வாகை நெடும் புயத்தினான் ஓவாது இவ்வகை ஓதி முன்வரும் தீவாயோன் எதிர் சென்று வல்லையில் ஷாவா என்னிட சார்ந்துளாய்க் கொல் ஆம் வாவா என்ற நன்வாகை மொயம்பினான் வானோரஞ்ச வரும் கயாசுரன் தானோர் குன்று தனைப் பறித்திடா ஊனோடுயிர் உண்ணும் ஈதனா வானோன்மைந்தன் முன்னார்த்து வீசினான் விண் தோய் கயாசுரன் கொண்டோர் கையில் விடுத்த குன்றது வண்டோலம்புரிமாலை மொயம்பினான் தின் தோன் மீமிசை செவ்வனுற்றதே வேழத்தோன் முகன் விட்ட பூதரம் பாழித்தோள்மிசைப்பட்ட காலையில் வாழிப்பூதியின் வட்டு விண்டு என பூழித்தாகி உடைந்து போயதே பொடியும் காலெதிர்ப்புக்க தீயவன் மிடல் கொண்டு உற்றிடு வீரன் ஆற்றல் கண்டு உடலும் திண்சினமுற்றொறாயிரம் படரும் குன்று பறித்தன்மேயினான் பரியா நின்ற பகட்டு மாகன் நெறி வீழ்கின்ற நெடுங்கை சுற்றினான் இறை சேர்மேறு இருந்த கோடலாம் கரை சேர்க்கால் அவர் கட்டு எழுந்த போல் பத்தாம் நூறு படுத்த வேலையுள் மத்தாகுவுற்றன வாசுகித் தொகை மொய்த்தார் வந்தலை முன்பு சூழ்ந்தெனக் கைத்தாமால் வரைக் காட்சி மிக்கவே துண்ணென்றே கயாசுரன் நூறு பத்து எண்ணும் தொல்கிரியாவும் எம்பிரான் கண்ணின் ட்ரோன் விடுக்காமற் காளை விண்ணம் கான்றியனார்த்து வீசினான் பாடார் பல்கிரி பற்றி வீசலும் ஈடார் வெம்புலி யாலி கேசரி கோடார் தந்தைகள் கோடி கோடிகள் வீடா விம்மி வீழ்பவே கேடாய் மன்னர் கிடப்பாங்கு அவர் வீடா ஆக்கமி செய்துந்துள்ளென பாடா வண்டு பராரை மால் கூடார்த்தேங்கள் உகுப்ப உண்டவே வேறாகும் பலவெற்பிடந்தொரும் ஊரானின்றுலவுற்றவான் புனல் மாறாமல் கவிழ்வுற்றுவல்லை பேராறாகிக் கடலென்ன ஆர்த்ததே வரை வீழ்போம்புனல் மானதிக்கணே இறையா மாக்கள் யாவும் வீழ்தலால் திரை சேர்வாரிகள் சென்று சேன் எழி விரைவால் வெய்யவன் வெப்பம் நீக்குமே பேசும் சீரிவை பெற்ற வெப்பெலாம் ஈசன் தூதுவன் முன்னர் எய்தின பாசம் சுற்றிய பம்பரத் தொகை வீசும் காலை சுழன்று வீழ்வோல் சுடற்பெரும் கதிர் ஆதவன் துண்ணனக்கரப்ப அடுக்கல் ஆயிரம் இன்னவாறு ஒருதலையாக கடல் புகும் கணமுகில் என வருதலும் கண்டான் தடக்கை வேலுடை அண்ணல் தாழ் முன்னினன் தமியோன் நிற்கும் எல்லையில் வெம் கொலை தொழின் முறை நிரம்பக்கிற்கும் வெய்யவன் விடுத்திடும் ஆயிரம் கிரியும் பற்கன் மால்வரை காப்பவன் தன்மிசை பழித்தீரற்கண் மேல் வரும் எழிலிகள் என அடைந்தனவே மறுவரையாத திங்கள் வார் சடைக்கடவுள் நல்காறுவரையனையாப் பெற்றோ நருளினால் ஐயன் நிற்ப ஒருவரை பத்து நூறும் ஒருங்கு மாவுற்றுமற்றோர் சிறுவரை தன்னில் யாவும் சிதறியே உடைந்தே தெளிதருவீரன் தன் மேற் செறிந்திடும் அடுக்கல் யாவும் விழிபொடுமாய்ந்தவன்றி விளைத்திலவேரங்கொன்றும் வளநனி சுருங்கிவானும் வரந்த நாள் விழிற்றுக் கொண்மூக்கிளர்வனபயனின்றாகி கேடுபட்டுடையுமா போல் மட்பகை வினைஞர் ஆனோர் வனை தரு கலங்கள் முற்றும் திட்பமுடு அமர்ந்த கற்றுண் சேர்ந்துழிச்சி தருமா போல் கொட்புறு புழைக்கை வெய்யோன் குறித் பிரங்கள் யாவும் ஒட்பம் மது அடைந்த வீரன் விசைபட உடைந்தன்றே விரல் கெழுப்புயர்த்தினான் மேல் விடுத்திடுகிறிகள் யாவும் வரிதுபட்டிடலும் காணாமால் கரிமுகத்தன் நின்றான் அற நெறி ஒரு வியம்பாலாற்றியவரு கையாவும் பிறர் கொளவுகுகுத்தியாதும் ஊதியம் போல் கண்டு விம்மிதத்தனாகிக் கயாசுரன் முனிந்தோர் தண்டம் திண்டிறன் மொயம்பன் தன்மேல் செலுத்தலும் அதனைக் காணா ஒன் தழல் புறையும் ஒள்வாழ்வுரை கழித்துள்ளை வீழ புண்டம்மது ஆக்கி அண்ணோன் எதிர்வுரத்துநலுற்றான் மத்தவெம்கயமாம் தீயோன் வாகயம் தடந்தோள் அண்ணல் மெய்தனி ஆற்றல் காணா விழுத்தகு பனை கையோற்றி பத்து நூறு ஆன சாலப் பழுமரம் பரியா ஏந்தி உய்திட ஒரு தன் வாழால் வையெனச் சிந்தியார்த்தான் காயறிகளுழும் விடுவான் பின்னும் சேயுயர்வரை பல்வேறு தெரிந்தனன் பறிக்கும் எல்லை நாயகன் தூதன் காணா நாந்தகம் கொடுபோய் நான் ஆயிரமாகி உள்ள புழைக்கையும் அறுத்தான் அன்றே அறுத்தலும் கவன்று தீயோன் ஆயிரத்து இரட்டி கையும் செரித்திவன் தன்னைப் பற்றித் திறியா கொள்வன் என்றே குறித்தனன் வளைப்ப வாழால் கொம் என ஆற்றல் வீரன் தரித்தனன் ஒரு சார் வந்த ஆயிரம் தடக்கை முற்றும் செற்றமால் கரியின் பேரோன் திண்கை ஆயிரமும் வீட்ட மற்றை ஆயிரம் கையாலும் வாகை எம் செம்மல் மார்பின் எற்றி நான் எற்றும் எல்லை எல்லையில் வெகுளி எய்தி அற்று வீழ்ந்திடவே வாளால் அவையெல்லாம் அடுதல் செய்தான் கொலை கெழு தரு கண் நால்வாய் குஞ்சர முகத்து வெய்யோன் நிலை பாணி முற்றும் நீங்கி ஈரைந்து நூற்று தலை கெழு நிலைமை பலவும் மல்கி அலை கெழு வீழ்போய் உற்றாலமே போல் நின்றான் பாணிகள் இழந்து நின்ற பகட்டுடை இவதனத்தீயோன் நாணினன் இவனை அட்டு நம் உயிர் துரத்தும் என்ன மானறு மனத்தில் கொண்டு மற்றொழின் முன்னித்தோளால் தானுவின் கைலை காப்போன் தடம் புயம் தாக்கியார்த்தான் ஐயனது ஒற்றன் காணா ஆற்றலின் முற்றும் கையினை இழந்து நின்றான் கடுங்கதிர்வாழின் வெம்போர் செய்யலன் இனியான் என்னா சிந்தை செய்துரைவாழோச்சி ஒய்யென அவன்றன் மார்பின் உதைத்தனன் ஒருதன் உதைத்திடுகின்ற காலை வீழ்ந்து மதத்தினை உருக போல மால்கறிமுகத்து வெய்யோன் பதைத்தனன் ஆவி சிந்திப்பட்டனன் பகிர்ந்த மார்பிர் குதித்திடு சோரி குறைகடர் குறை அப்பியல் கண்டு பல்லோர் அவுணர்கள் நமரே ஈண்டு தெவ்வியல் முறையின் நின்று செருவினை போலும் இவ்விவர் ஆடற்கு ஏது என் கொலோ அரிதுமென்றே கவ்வையின் நெறிகள் தோறும் காண்பது கருதிப் போந்தார் சென்றிடல் வீரன் காணா தீயடன் செய்கை நோக்கில் கன்றிவம் சினம் மேற்கொண்டு கடும் சமர் இழைப்பரியானும் நின்று அமர் புரிதல் வேண்டும் நிலைமை ஈதி என்றால் அம்மா இன்றொடு முடியும் கொல்லோயற்றினும் இவர் போரென்றான் ஆரணம் தனக்கும் காணா ஆதியம் கடவுள் சொற்ற பேரருள் மறந்தே இன்னே பீடிலா தம்மோடேற்று போரினை இழைத்து நிற்றல் புல்லிது புலமைத் தன்றால் சூர் உரை மூதூர் தன்னில் துன்னுவன் கடிதில் என்றான் எப்பெருவாயில் சாரவேகினும் அங்கண்ணெல்லாம் கைப்படை அவுனர் வெள்ளம் காவல் கொண்டுற்ற தப்பினன் சேரல் ஒல்லா தமியன் இப்படிவத்தோடு மெய்ப்பதி இதற்குச் செல்வன் வேற்றொரு எய்தி என்றான் கூற்றினை உரழும் வைவேல் குமரவேல் அருளால் ஈண்டுவோர் வேற்று உரு அதனைக் கொண்டு வெய்யரா மவுண வீரர் போற்றும் இக்குணபால் வாய்தல் பொள்ளெனக் கடந்து பின்னர் மாற்றலன் ஊரில் செல்வன் என்ற நன் வாகை மொய்பன் நொய்யதோரணுவின் மாற்ற நுணுகியும் மேன்மை தன்னில் பொய்யில் சீர் பெருமை தாயும் பூரணமாகி வைகும் செய்யதோர் குமரன் பொந்தாள் சிந்தை செய்து அன்பின் போற்றி பொய்யன அருளின் நீரால் ஓர் அணு உருவம் கொண்டான் நுணுகு தன் போல நோக்கரும் திறத்தால் தான் ஓர் அணு உருக்கொண்டு வீர நடுகளம் அதனை நீங்கி இணையறு குமரன் போற்றி எழுந்து விண் படர்ந்து மூதூர் குணதிசைவாய்தல் நின்ற கோபுரமிசைக் கண்ணுற்றார்